அதுல கனல் புகுந்தால் என நல்ல நெருப்பு அப்படியே எடுத்து எடுத்து ரெண்டு கட்டியை தூக்கி நெஞ்சில வச்ச அப்படி இருக்கும் பிடித்து உந்த ஆறுயிர் நின்று ஊசலாட கண்ணீலான் பெற்றி இழந்தான் என உழந்தான் கடுந்துயரம் காலவேளான் நாம திருவிழாபன் சொல்லும் போது கம்பராமாயணம் சொல்றோம் கம்பராமாயணம் போது அவங்க திருவிழா தெரியல உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு பொருள் கொடுப்போம் அந்த வார்த்தை நல்லா இருக்கு அருமையா உறவுக்கு கை கொடுப்போம் ஆனா உரிமைக்கு பொருள் கொடுப்போம் நல்லா இருக்கு தமிழ் தமிழ் தான் பொருள் பொருள் தான் ஏன் நம்ம சமயவாதம் எடுத்துக்கூடாத எடுத்துக்கலாம் எனவே அப்படிப்பட்ட அங்கே புலம் படைந்தன என்று அழல் வேல் என செவியில் புகுதலோடும் எது இந்த மாதிரி காலையில் நாங்கள் திருப்பள்ளி இடிச்சுக்கு சென்றோம் பெருமானையே அவளைதான் விட்டாங்க பெருமானையே எங்கியது நிறைவு அவருதான் படித்த காணும்னு சொல்லப்படாது அப்படி சொன்ன உடனே அவருக்கு அந்த மாதிரி காதல அந்த ஒண்ணுதான் வழுதிய வழுதியிலிருந்து அரியணையிலிருந்து அடியிற வீழ் மரம்போல் மண்மேல் யாக்கை பழுதுற விழுந்து உயிரொடுங்க அறி ஒடுங்கி மட்பாவை படிந்தாங்கு ஒல்லை பொழுது கிடந்து அறிவு சிறிது எங்க எடுந்து அஞ்சலிகை கூப்பி அழுது இரு கண்ணீர் வல்லத்து ஆழ்ந்து அடியேன் என் பிழைத்தது அண்ணா அண்ணா அன்னால் என்ன தவிர்த்து ஏன் நாட்டில் திருக்கோவில் அதுக்கப்புறம் ரொம்ப அருமையான அமைப்பு சொல்றது முடியும் பெருமானி கொழி கொலை இணையோர் புற நொடி வரையில் பொடியாக குனித்த மேரு கிளை இணையோ ஒரு கால் மேருமலை நினைவு அந்த சென்றிருப்பீங்களா இல்லையே பழைய சிவபுரத்தினையோ சிவபுரான ஞாபகத்துக்கு வந்தது செல்வர் சிவபுரத்தின் உள்ள சிவநடி கீழ் உள்ளன ஒரு கால் சிவபுரம் எழுந்துருவீங்களா அவாறு அருவி மனிதரிக்கும் வெள்ளி மலையினையோ வெள்ளி மலைக்கு போனீங்களா இல்ல தம்மை மறந்து உனை நினைப்பார் மனத்தினையோ நினைப்பவர்மனும் கோயிலாக கொண்டவன் சொல்றாங்களே அப்படி நல்ல அன்பர் உள்ளத்துல நீ அப்படி பங்கிருப்பீங்க எழுந்துள்ளீங்களா வாழ்த்தும் வேதத்தாலை ஈ நையோ வேதங்கள் ஐயா எனவோங்கி ஆழ்ந்ததுன்ற நுண்ணியனா இருக்கு ரொம்ப நாள் அந்த வேதங்கள் சொல்லுதேன்னு வேதத்துக்கு போயிட்டீங்களா இதெல்லாம் அந்த ஆசையுடைய புலமையை காட்டுகிறேன் எங்க இருப்பாரோன்னு சொன்ன அது வந்து கிரிக்கெட் பாத்துக்கிட்டு இருப்பார்க்க எழுதுவான் இந்த காச ஆறு கிரிக்க புதிய கவிதை ஒளியும் ஒலியும் பார்த்தீர்களோ அப்படின்னு அதனால தேத தலையினோ என்ற தளரும் இல்லை சிலர் வந்து வருந்திட்டு இருக்கும் போதே யாரோ அங்கிருந்து வந்திருக்காங்க இருந்து சிலர் வந்து மன்னாவோர் அதிசயம் கண்டனம் அரசே ஒரு அதிசயம் ஐயாயும் அப்படி அழுகுறீங்க என்னப்பா அப்படின்னாரு அலர் வந்தோன் படைத்த நான் முதல் ஒரு காலமும் கண்டதென்று நாங்களும் இந்த ஊருக்காரங்க எங்க பாட்டந்தளமுல இருந்து இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு கோயில பார்த்ததே இல்லைங்க வையக்கரையில அந்த புறத்துல ஒரு பெரிய கோயில் அதுல பார்த்தா அங்க உள்ள திருமேனி உமையம்மைய கூட மீனாட்சிமா இருக்கிறாங்க சங்கப்புல ஒரு நாற்பத்தி எட்டு பேர் அங்கேதான் இருக்கிறாங்க இது மாதிரி நாங்க பார்த்தது இல்லையே இல்லைங்க அப்படின்னா அப்படியாரு புலவரோடும் ஆலவாயுடைய பிரான் தானி செம்பொன் மலை வந்த வல்லியோடும் வந்து இறை கொண்டு உரைகின்றான் கண்ணால் யானம் கண்டீன் காங்க அப்படி ஒன்று சொன்னாங்க அவ்வுறைதன் தெவி நுழுந்து புகுந்தீர்ப்ப எழுந்து அரசன் அச்சத்து ஆழ்ந்து தெவர் முடித்தொகையிடரும் கடல் காலால் நடந்து அடிமைப்படோ ல்லாம் ஒரு பல்லக்கில் போகலாம் காலால் நடந்து இந்த காலத்தில் காலால் நடந்து அங்கிருந்து அண்மையில் இருக்கிற இடத்துக்கு போனா கூட ஒரு சிவ அல்லது குதிரையிலோ யானையிலோ எரிபத்தனாயில்லாம சொல்லிவிட்டாங்க எதுல வந்தார் குதிரையில வர்றாரு என்னையா உள்ளூர்ல ஒரு வீதியில யானை வந்து பட்டத்து யானை இறந்து அந்த மாதிரி பக்கத்தில் அரண்மனை பக்கத்தில் இருந்தா கூட வர்றது ஒரு மரபு மரபு இந்த மரபு திருமடங்கள் குருமூர்த்திகள் சமாதியா அந்த மரத்திலிருந்து அந்த சமாதிக்கு போறது கூட பல்லக்கில் தான் போவ இன்னைக்கு கொஞ்சம் பழைய அரசு முறை இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் சிறிது திருமடங்கள்ல அப்படி சிவம் அதனால கொடைகளை மழைக்கு போன சொன்ன கூட கையால் எடுத்துட்டு போவ அவங்க கட்டு மாட்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருப்பது திருமடங்களில் தான் அதனால இப்படி சொன்ன உடனே காலால் நடந்தே கடிமலத்தன் கைமையில் வந்து மகளின் முகைமூரல் மாதினுடன் அருமையான கருத்து இல்லீங்களா என்ன எப்ப எப்படி நேரம் ஆயிருக்க ரொம்ப எட்டு பத்து தான் ஆகுது பரவாயில்ல எட்டு பத்து ஆகுது என்னொன்று எங்க சொல்றது அதனாலதான் சரி போய் பெருமாள்ல ஒரு தவ ஐயா வழி அடியோம் ஆ அட்கொண்டால் பொல்லாதோ இந்த வந்தவன பட்டின திருவாசத்துல போனும் பெருமானே ஐயா என்ற ஐயா என ஓங்கி ஆழ்ந்த வேதங்கள் சொல்லிச்சு நம்ம ஐயா வழி அடியோம் பொல்லாதோ எத்தோன நன்புடமோ வந்துடும் அதனால ஐயா நிறைய பெருமானி நினைக்கணும் எனவே ஐயா என்னது என்ன சொல்றான் பாருங்க அந்த உமையம்மையோடு கூட மீனாட்சி அம்மையோடு கூட இங்க எழுந்தருளினே அடைந்தருளும் காரணம் அடியேனால் பிழையுள்ளதோ புடிச்சுக்கணும் இதெல்லாம் அடியால் பிழை உள்ளதோ பெருமானி தவறு செய்த முதல்ல கூட எண்ணுகிற முறைப்பாடு பாருங்கள் அடியும் தவறு செய்தோம் அதனாலதான் எழுந்து அங்க எழுந்துள்ளோ பெருமானி தெரியல அல்லது அல்லதை என் தமரால் என் சுற்றத்தாரால் தவறு பண்ணிட்டாங்களோ சுற்றோ அதனால இந்த நாட்டில் இருந்து திருமணியோ இப்ப மூன்றாவது கல்வரால் திருட்டு இது மாதிரி சிவலிங்க திருமண தோண்டினான் சில நவணிகள் எல்லாம் போட்ட பெரும்பாலும் நமக்கு அதே போல திருமவ திருமந்திரத்தில் துறவியரை நல்ல ஞானியர்களை அடக்கம் சமாதியில் நவமணிகள் போடணும் அது சமாதியாகத்தான் வைக்கணும் அவரை நெருப்பிட்டால் நாடு நெருப்பாக போடும் என்று சொல்லிவிட்டார் வேற எந்த திருமலையும் சொல்லல பத்தாம் திருமலை தான் ஞானியராக இருந்தவர்களை போய் நீங்க சமாதி வைக்காமல் அவர்கள் எரிய எரி நாடு எரியும் அதுக்கு நீல அகலம் எல்லாம் சொல்றாரு எவ்வளவு சாண் வைத்து எந்த மாதிரி கட்டி எப்படி வைக்கணும் அந்த திருமேனியை எப்படி வைக்கணும் நம்ம எல்லாம் படுக்க வச்சு அது அமரத வச்சு அமர வச்சு குருநாதன் குருநாதனாகவே இருக்கு மாதிரி அதுல போடும்போது அந்த இதுல நவமணிகளை போட வேண்டும் என்ற அருமையா சொல்ற சமாதி கிரியை என்று ஏழாம் தந்திரத்தில் இருக்கு திருமூல திருமந்திரத்துல பிற திருமுறைகள் தெரிய முடியாத பல்வேறு அரிய செய்திகள் இருக்குறேன் இந்த கல்லூரியில போய் சொல்லும் போது வெளியில கல்லூரியை விட்டு நீங்க எல்லாம் இருக்கீங்க ஆராய்ச்சி மாணவன் வந்தான்னா தலைப்புப்பிடி கொடுங்கப்பா திருமுறைகளின் தனித்தன்மைகள் என்று எடுத்து முதல் திருமுறை நீ எடுத்துக்கப்பா இரண்டாம் தமிழ் எடுத்துக்க மூணு பன்னெண்டு பேர் ஆராயலாமேப்பா முதல் திருமுறையின் தனித்தன்மை வேறு பதினோரு திருமுறையிலும் இல்லாத என்ன செய்தி இருக்கு என்ன பண்ணா போன கைடா இருக்கிற எங்க முண்டங்கள் தான் எங்க தமிழ் பேராசிரியர் திருமந்திரா திருமந்திரத்தில் காணும் தனித்தன்மைகள் பெரிய புஸ்தம் வரு பல செய்திகள் பல செய்திகள் அதுல இது ஒரு செய்தி சமாதி கிரியை என்று சொ ஞானியமாதி வைக்கண்கிறது இருக்கலாம் என்ன பண்றது என்னை கேட்க போறோம் இதெல்லாம் வாயினால சொல்லி ஆதங்கம் தான் இல்லைங்களா அப்போ தமரால் பயங்கரால் கல்வரால் ஆச்சு தன்னாரோ அப்புறம் தன்னுடைய சுத்தத்தாராலோ அல்லது பயவராலோ அல்லது கல்வராலோ நாங்காச்சா இன்னொன்று என்னது என்ன தொல் இது ஆமா அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளாலோங்களா இருக்குமா இப்ப எத்தனை சொன்ன அஞ்சு நேர்களை பெரிய பிராணத்துக்கு கிடைக்கிறோம் மாநிலம் காவலனாவான் என்ன மாண்பு மிகு அமைச்சர்ல உலவரே இவ்வளவு அருமையா பாடும்போது அவர் அமைச்சர் பெருமகனால் இருந்தவர் அதனால அப்பா அரசன் நாடு காக்கும் போது எப்படி காக்கணும்னா குறிச்சிக்கட யாரு மாண்புமிகு அமைச்சர் சொன்னது முதல்ல ஒன்னால நாட்டுக்கு கெடுதல் வரக்கூடாது தன்னால் தன்னாள் இரண்டாவது குறிச்சுக்கடை தன் பரிசனத்தால் பெரிய பா பையன் சித்தப்பா பையன் மாமன்மைச்சா அவனால வரப்படாது பகை வரா மூணாவது குறிச்சு கட கல் நாலாவது குறிச்சு அப்படி இருக்குது மாநிலம் காவலனாவான் மண் காக்கும் காலை தானதனுக்கிடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்தரத்தால் கல்வரால் உயிர்கள் தம்மால் ஆனபயம் ஐந்தும் தீர்த்து அரங்காப்பான் அல்லனோ அமைச்சர் அனபாயனுடைய வரலாற்று போனா ஏதோ ஒரு கண்ணூட்டி இடையில வந்தது நம்ம தம்பி தப்பு செய்யல தம்பி நேராதான் போயிச்சு அந்த கண்ணூட்டி பாரு நடுப்பு வந்து இது பண்ணிட்டது அதனாலதான் கண்ணு நடுப்புற போனதுனால தப்பு மாநிலம் காவலாவான் மண் இருக்க அக்கும் காலை தன்னால் என்னால் இல்ல தன் பரிசனத்தால் கீழே பணியாற்றவங்க சுற்றத்தார் பையன் பெத்த பையன் ஊனனுக்கு அந்த அரசயம் ஐந்தும் தீர்த்து அரங்காப்பான் அல்லனும் அவெல்ல அரச ரொம்ப அருமையாக பெரிய புராணத்தில் காணும் சமுதாய நோக்கு பெரிய புராணம் காட்டும் சமுதாய நோக்கு சைவ சித்தாந்த நோக்கு இங்கே சமய சமுதாய நோக்கு இதெல்லாம் சமுதாயத்துக்கு பயன்படாத சொல்றேன் என்னையெல்லாம் பட்டியா இருந்தா இருந்தாங்க என்னடா சொல்றோம் இன்னைக்கு இந்த ஐந்துக்கு மேலே வந்து இடையூறு செய்ய முடியுமா நம்ம நாட்டில் எந்த நாட்டில ஒன்னு அந்த ஆலையை கிழிந்த செய்தால் சரியா இல்ல ஏய்யா கார்கில் போர் அப்படி வந்து இருக்கு அப்படின்னா சரி நம்ம படைவீர்கள் ரொம்ப அருமையாகவே வேலை செய்தார்கள் தன் பரிசனம் அருமையாக வேலை செய்யணும் தீங்கு வந்தது பைத்திரத்தால் பாகித்தான கல்வரால் உயிர்கள் விலங்குகளாலும் என்ன பண்ண இப்படி ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அரங்காப்பான் அல்லணும் என்றார் அந்த ஐந்து பயம் அப்படியே இங்க வடிமுடிந்தால் போல பெருமாணி என்னால் பிழை ஏற்பட்டதா அல்லது என் தமரா ஏற்பட்டதா அல்லது என் பயங்கரால் ஏற்பட்டதா கல்வரால் ஏற்பட்டதா அரிய மற்ற ஏனைய உயிரலால் ஏற்பட்டதா பெருமாணி கொற்றானே பெரிய புராணம் தொழிலாளும் ஒத்து நோக்கலோ சொல்லாம எப்படி இருக்கிறது சொல்லலாம் எப்படி இருக்கிறது முடியாது ஆகவேதான் இப்படி தொல்லை மறையவர் ஒழுக்கம் குண்டினரோ இன்னொரு பாருங்க அல்லது இங்க வாடுகின்ற மக்கள் தத்தம் ஒழுக்கத்துல குன்றினாங்களான் இப்படி வரும்போது என்ன பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கடும் தொல்லை மறையவர் ஒழுக்கம் குண்டினவோ அந்த தொடர் படிக்கும் போது போய் விழுந்துருவானாமா திருக்குறள் அவனை மட்டும் இங்க வாடா வேத நாளன் நம்ப எல்லாம் படிச்சு தெரியும்னாரு தப்பித்தவரி தப்பித்தவரி நீ வேதத்தை மறந்தா கூட தொலைஞ்சு போகுது பின்னால படிச்சுக்கலாம் பிறப்பொழுக்கம் குண்ட கெடுங்க திருக்குறள் கெடுத்து இதுக்கெல்லாம் வெவ்வேறு மரத்தினும் ஒத்துக்கொள்ளலாகும் மரத்தினும் ஒத்துக்கொள்ளலாகும் என்ன ஓத்து வேதம் வந்துடுதா அதனால பார்ப்பான் பார்ப்பான்னு வந்துடப்படாது ஆர்பி சேது பிள்ள ஆர்த்தி பார்ப்பான் பல நூல்களையும் பார்ப்பான் சும்மா போட வேண்டியதான் ஏன் அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கம் தொல்காப்பித்திலே பார்ப்பார்க்கலையே பதிட்டு பத்து ஒன்னு எடுத்து எடுக்கணுமே ஒன்னு எடுத்து அத்தனை இலக்கியம் மாத்திரீங்களா தங்க இலக்கியம் தாத்தா நேத்து வந்து புலக்கடை அழைக்கும் சும் எதேன்னு பேத்தனை என்ன பண்றது பாருங்க மறை அவர் ஒழுக்கம் குந்தினரோ தவம் தருமம் தவம் தருமம் நாட்டில் இருக்கிற தவம் அது யாரை குறிக்குது துறவிகளைவா தருமம் இல்லறத்தார அது மாதிரி ஒழுக்க நெறிகளில அந்த துறவிகளோ அல்லது வந்து இந்த மாதிரி இல்லத்தாரோ தாம் தாம் செய்ய வேண்டிய கடமைகளை கொடுத்து விட்டாங்களா அப்ப நாட்டுக்கு திங்கு ஏற்படும் சொன்னா இவ்வகைகளெல்லாம் ஏற்படும் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனு வழங்காதி ஐயா ஐயா இங்க தானம் தவம் சொன்னீங்கல்ல அது அப்படியே திருவள்ளுவர் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனு பானம் வழங்காதனி சரி தானம்னா என்ன எழுத சொல்லட்டும் பரிமையல் உரையை படிக்காம எழுதுங்கடம் கொடுப்பது எதை கொடுப்பது யாரு கொடுப்பது எப்படி கொடுப்பதுன்னா யாருக்கு எப்படி கொடுப்பது எந்த முறையில் வந்ததை மூணு வேணும் எழுத்து உங்க மூச்சு இருக்குங்க பாழா போன படிமையா எழுதலாம் எழுதணி அறநெறியான் வந்த பொருளை தக்கார்க்கு கொடுத்தல் அறநெறியான் ஊருக்குள்ள அடிச்சு தானம் பண்ணாத உனக்கு அறநெறியான் வந்த பொருளை கொடுக்கிறது பகல்ல கற்பழிப்பு ராத்திரே குதிக்கிறேன் அவனை கொடுத்த தானம் அல்ல தக்கார்க்கு கொடுக்கும் போது என்னமோ நாலு பேர் இருக்காங்கன்னு கேட்டு கொடுத்துட்டேன்னு அஞ்சு நாள் தூக்கம் இல்லாம இருக்க கூடாது உவகையோடும் துறவரமும் பிழைத்தனவோ யான் அறியேன் எந்த போற்றான் கல்லேறு கடுக்க நெறும் தடையான போற்றி பெருங்கருணை போற்றி வெள்ளேறு கொடி உயிர்த்த விடயானையை போற்றி அருள் விகிதா போற்றி புல்ல போட்டி தமிழர் நாம சுண்டை காப்ப என்ன பொழுது அருளாளரா போட்டி தான் இந்த போட்டி எடுங்க அருமையை செம்மிப்படுத்துங்க தமிழ் அரசு எனவே பாருங்க இதெல்லாம் பாத மலரிலை போற்றி பன்னிரண்டு கையாணி பயந்தாய் போற்றி வேத மொழி கடந்த பர ஞானத்தில் ஆனந்த விளைவே போற்றி போத வடிவாய் நால்வர்க்கு அசை விறந்து நிறைந்த பரம் பொருளியே போற்றி இரண்டாவது நம்ம சொல்லிருக்க கூடாதுன்னு சொல்றேன் நம்ம என்ன இப்ப எங்க கால புலவர்கள் சொல்லக்கூடாது நாங்க புலவர் நிறைமொழி மாந்தர் அல்ல வேற எதிர்ப்பு படிச்சுவேன் நிறைமொழி மாந்தர் ஆணையை கலந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப சொல் காப்பியம் அப்போ நல்ல பக்குவமான ஆன்மாக்களால் செய்யப்பட்டு அந்த பக்குவமான ஆன்மாக்களானாங்கல்லாம் அன்று அன்று அன்று மந்திரமும் ஆமாம் இது மாதிரி பெரியவங்க எழுதுறத அதை வாங்கி செப்பப்படுத்த ஈசன் அடி போட்டி எந்த அடி போட்டி தேசன் அடி அப்போ அந்த பத்து பன்னெண்டு மந்திரம் கிடைக்கும் போது ஏன்னா மணிவாசல் நின்றாய் போற்றி அதெல்லாம் எடுத்துக்கலாமே அப்படி நிறைமொழி மாந்தர் ஆணையர் கலந்த மறைமொழிதான் மந்திரம் ஆகுது என்று இடது பெருவேரிலே சொன்னது மந்திரம் ஆகுது அதனால தமிழை போற்றிக்கிறேன் தமிழ் எப்பயா சனி ஆச்சு சனி எப்ப தனியாச்சுக்கிறான் நக்கல் பண்றான் காது அப்படியே நமக்கு வேகுது என்னையா அவங்க தமிழ் அடிச்சுன்னேங்கிறான் வேகுது இல்ல நமக்கு முருகா முருகா எனவே மாதவளீர்தி மனால போற்றி ஒரே ஒரு பாட்டு மணி ஆயிட்டுதல்வா பொக்கமுடையார் செய்யும் பூசை நலம் கண்டு தரும் புராண போற்றி அருமை அருமை பொக்க முடையார் செய்யும் பூசை தவம் கண்டு நகும் புராண போற்றி இது ஒரு திருவுரை பாட்டு அடிப்படையா வச்சிருக்காரு பொக்கம்னா பொய் உள்ளத்துல தலையிலிருந்து கால் வரைக்கும் பொய் அவன் போய் அருமையா மலர் எடுத்து ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி சொன்ன என்ன பண்ணுவாரு பெருமா சிரிப்பாராம் வயிறு குழுங்க குழுங்க பண்றது பூரா அக்கிரமும் இங்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போட்டு சிரிப்பாராம் யாரு லோயர் சொல்லுவாங்களா அப்பர் நெக்கு நெக்கு நினைபவர் நெஞ்சுலேயே புக்கு நிற்பன் பொன்னு தன்னை மறந்து தழுதெழுத்து செய்கிறார்களோ அவங்க நெஞ்சில் பெருமாள் இந்த பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு அவங்க போய் இந்த மாதிரி பூவையோ தண்ணியோ அந்த நக்கு நிற்பன்னர் சிரிப்பான ஏண்டாச்ச கற்பழிப்பு பகல்ல நாளுக்கோல இங்க பூவும் தண்ணிய அவ்வளவு ஏமாந்த பயன் நினைக்கிறேன் அதை வைத்து முடையார் செய்யும் பூசை தவம் கண்டு நகும் புராண போற்றி சிரிக்கின்ற பெருமானிய போட்டி எல்லாமே மந்திரம் இப்படி எல்லாம் சொன்ன சொன்ன உடன் பெருமான் பார்த்தான ஆகாயவாணியால் அவன் அசிரீதியாக அருமையா போட்டுன கேட்டேன் மணியாச்சு அவரவர்கள் எந்திரிக்கிறாங்க அதனால அங்க சொல்றேன் இங்க ஒண்ணு இல்லவா அங்க அப்படிதான் சொல்லும் போது கொஞ்சம் ரெண்டு வருத்தர் அல்லவா அதனால எழுந்திரிக்கிறாங்க அதனால இப்ப அருளி செய்வார் இயம்பரும் பதிகள் தம்முள் ஆனவாய் ஏற்றும் பல இடங்கள் இருக்குது நம்முடைய திருமேனியை குறிப்பதாக அதுல பல இடங்கள் இருக்குது அதுல இப்ப இங்க இருக்கிற இடத்துல இருக்குதே இப்ப நான் இங்க எழுந்துள்ளிருக்கிற இடம் இருக்குதே இந்த இடம் ஒரு முக்கியமான இடம் ஆதலால் இந்த இடத்துல இருக்கிற கோயிலையோ சிவலிங்க திருமையோ இன்றைக்கு நீ போற்ற போட்டும் பாடல் பாடினாங்களா நீ ஏதேனும் கொஞ்சமாவது அந்த அதை வந்து ரசித்தாப்பா இல்ல அதனால்தான் நாங்கள் வந்தோம் தப்புதான் சுவாமி மன்னிக்கணும் என்ன ஆஹ் அப்படி ஆனால் அந்த இடைக்காரர் மற்ற குழுவர்களெல்லாம் அழைச்சிட்டு இருக்கும் உடனே ஆணைய என்ன குதிரை என்ன எல்லாத்தையும் வணங்கி பெரு புலர் மக்களையே உங்களுக்கு எல்லாம் திருவிடிகளுக்கு வணக்கம் நான் செய்த எல்லாம் வர பெருமான் பெருமாட்டியும் பல இடத்துக்கு சொக்கநாதராய் மீனாட்சி அம்மனாய் வர இங்க போய் அழைச்சிட்டு போய் கபலன் என்ன இடைக்காடு எல்லா நாற்பத்தி எட்டு புலவர்களுக்கும் வந்த புலவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஏற்கனவே இருந்த புலவர்களுக்கும் எல்லாம் சேர்த்து அவர்களுக்கு பொன்னார் என்ன மற்ற பரிசல் என்ன நகைகள் என்ன அவர்களுக்கு இருப்பிடம் என்ன வாழ்நாள் முழுதும் அணிவிப்பதற்குரிய நிலங்கள் என்ன அவ்வளவு அத்தனை பேர் மன்னிப்பு என்ன பரவாயில்லப்பா தவறு செய்வது இயற்கை ஆனால் அதை நீங்கள் உணர்ந்தால் அது மன்னிப்பு நர்த்தம் நீடூரி வாழ்க சுக்கநாதருடைய திருவிருளால் அங்கே கண்ணி திருவிருளால் நீடூழி வாழ்க என்று புலவர்கள் வாழ்த்தினார்கள் ரத்னகிரியில் இந்த புராணத்தை எல்லாம் கேட்ட நீங்கள் நீடூடி வாழ்க்கை சொல்லி அந்த நாற்பத்தெட்டு பேரில் சொக்கநாதனம் நம்மை வாழ்த்த நாம் அங்கிருந்து மதுரையிலிருந்து விடைபெறுகிறோம் நேயர்களை ரத்னகிரிக்கு அழைக்கிறோம் என்று சொல்லி வணங்குகிறேன்